அமோ அமசாணிக் நந்தேஸ் அவிதிட்டோமோக்கிஷன் சுபிரமஸ்விய மகாணபதியும் அம்பாட்டே பார்ப கவி என்ன அம்மா தங்களுடைய தனங்கள் மிக சாதாரணமான பால கொடுக்கலைங்கிற வாழ்க்கையை கொடுத்த வாழ்வு கொடுத்தது அதோடு மட்டும் இல்ல அமிர்தத்தை கொடுக்க அமிர்தம் நிறைந்ததான ஒரு குடங்கள் மாதிரி இந்த அமிர்தம் நிறைக்க அதை என்ன பண்றது மரணம் இல்லாம பண்ணிட்டு மரணம் இல்லாம பண்றதுக்குத்தான் அமிர்தம்னு தெரியும் தேவதைகளும் அரக்கர்களும் அமிர்தத்தை கடைஞ்சு எடுத்தா பார்க்கடல் அப்படின்னு கதையை கேட்டுறாங்க இந்த பார்க்கடல் என்னது நம்ம மனசுதான் பார்க்கடல் அங்கே தானே ஸ்தனங்கள் இருக்கு அதை கடஞ்ச எதனால கடைஞ்ச தத்துவசி எனக்கூடியதான வேதாந்த வாக்கியத்த அதை கடையும் பொழுது அதுல மந்தரமுன்னு ஒரு பர்வத எதா இருந்தாலும் ரமன்பு அதனால கடைஞ்சால கடைஞ்சா பக்தி என கூட என்ன சுவாமி அப்படின்னு அதுல இருந்து முதல்ல விட்டமெல்லாம் உண்டாச்சு அதெல்லாம் உண்டாச்சு மகாலட்சுமி தான் யாரா காமதேனும் கங்க வருஷம் இவர்கள் உண்டானா வேண்டாம் வேண்டாம் தள்ளித்தான் எனக்கு அமிர்தத்தம் தான் வேண்டும் உனக்கு எது வேண்டான தரேனப்பா இந்த கேள்விப்பட்ட கேட்க வேண்டாங்கிற நதுகேது நிறைய காசு வேணுமா தரேன் தேர் வேணுமா தரேன் விவிதமான கார் வேணுமா தரேன் எது வேண்டாலும் தரேன் ஆனா இந்த மரணானந்தன இருக்கானு அதற்கு பிறகு எங்களுக்கு அந்த ஆத்ம தத்துவம் தான் வேணுங்கிறப்ப அப்ப அமிர்தம் உண்டாச்சு அந்த அமிர்தத்தினால அவளுக்கு மரணம் இல்லாதான ஒரு நிலை அடைஞ்சார் புராணாதிகளை நம்ம பார்த்துருக்கோம் அதே விதமாக அமிர்தானது என்ன பண்றது மனுஷனுக்கு மரணம் இல்லாம பண்றது மரணம் எப்படி சார் வர்றது எழுதப்பட்டிருக்கு ஆனா வரல மரணம் மனுஷியன் பிறக்கணும் பிறந்த பிறகு வாழணும் வளரணும் வளர்ந்து வாழணும் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில குறையணும் பிறகு ஒரு நாளைக்கு வேற வழி இல்லைன்னு விட்டுப்படுறான் ஜாயகிறான்ஸ்தி வளருகிற மாகிறான் உங்களை பார்த்த இவ்வளவு மாறி போயிடுதே நான் இன்னைக்கு அப்படியே இருக்காரு சில பேர் இப்படியும் அப்படியே சொல்றேன் ஏன்னா இவ்வளவு மாற்றம் உங்க அடையாளமே தெரியல உங்களை அப்படிங்கிற சில பேர் இருக்கிற பரிணமதே அபட்சியது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போறது அதுக்கு என்ன வராது மாறுதல்கள் இருக்குமே அவது மறண்டே வரண்டே இருந்தா ஒரு நாளைக்கு அழகில் தான் இருக்கும் அதே போல இந்த மாறுதலை தடுப்போம் அப்ப அழிய மாட்டா இந்த மாறுதலையே தடுக்கிறதுக்காக அம்பாளுடைய பால் உயரப்பட்டதான் என்ன பண்ணிட்டு இந்த மகா கணபதி சுப்பிரமணிய சுவாமியும் வளர்ந்து ரொம்ப பெரியவளாகி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சா ஒரு நாளைக்கு மரணம் வருவோம் அப்படின்னு இந்த விகாரமே இல்லாம பண்ணி விடலாம் ஆகையால் அந்த ஸ்தனங்கள்ல இருக்கக்கூடியதான பாலு அது வெறும் பால அது அமிர்த கடம் அந்த அமிர்த கடமா இருக்குன்னா அந்த பாலை பிடிச்ச வாளுக்கு நினைத்த மரணம் இல்லாமல் மரணத்தை எப்படி பார்க்க முடியும் ஞானாதேவத்திலே தான் ஆகியால் அந்த ஞான பரிபூர்ணமான அர்த்தம் அமிர்தம் அந்த மலைகளுக்கு ரகவா இருக்கக்கூடியதான மலை அந்த வீட்டுக்கு ஒரு பொடி மாதிரி இருக்கிறவனே அதனால வீட்டுல பிறந்து அவர் வம்சத்தை பாவனமாக்கின அப்படிப்பட்டதான் எதை சாப்பிட்டவர் அவதித அவதி குமாரும் சின்ன குழந்தைகளாசனோதற்கு இரண்டு வதன்கள் மணபதி கிர சக்கி ஆச்ச பர்ந்து அதுல இருந்த கொஞ்ச கதைகள் இருப்ப அத்தனைக்கும் காரணம் அம்பாட்டி ஒரு பால்கள் அதனால மரணம் பிறவி இரண்டும் இந்த வையத்தே அப்படின்னு அபிராபட்ட மரணமும் பிறவையும் இல்லாத அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்லி மனுஷியம் வரதுக்கு உபயோகப்படக்கூடியது இந்த ஸ்லோகம் பண்ணினா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேதாந்த பக்கத்துல திருப்பி ஏன்னா பகு உதாரம் ஜன்மன மந்தே ஜானம்யே பல பிறவிகள் மனுஷன் பண்ணி சொல்ல பண்ணின புண்ணியங்கள்னாலதான் நம்மளுக்கு வேதாந்த பக்கமே திரும்ப வேதானவசன பிராமணா தானே வாழ்க்கையில கஷ்டம் வரலாம் எல்லோருக்கும் கிடைக்கிறது என கிடைக்கலாம் அனுபவிச்சு ஆனா எதை நீங்க அனுபவிக்கல அந்த பகவானுடைய துருவுருவத்தை வேதாந்த தத்துவத்தை அதை அனுபவிச்சிருந்தீங்க இந்த பிறவி உங்களுக்கு வந்திருக்காது ஆஹ்யர் அதை நமக்கு கொடுத்து இந்த பிறவி கடல்ல இருந்த மனுஷனம் பண்ணணும் அவனை சேர்க்கணும் என்பதற்காக வேண்டியதானது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்க நைவேத்தியம் அதை ஒண்ணுமே சொல்லலேஜ் அஜாபித் கதனோ அப்படின்னு எழுபத்தி மூணு ஸ்லோகம் அயனுக்கு